ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் மாகமாசத்தினுடைய பெருமைகளையும் இந்த மாக மாசத்தில் நாம் செய்யக்கூடிய செய்ய வேண்டியதான ஸ்நானத்தினுடைய பெருமைகளையும் தர்மசாஸ்திரம் புராணங்கள் எப்படி காண்பிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துன்னு வரும் தினமுமே நாம் கட்டாயம் குளிக்கணும் குளிக்கிறது அப்படிங்கிறது நமக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கறது நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கறது கட்டாயம் செய்யணும் ஆரோக்கியமாக உள்ளவன் ஸ்நானம் செய்தால்தான் அந்த ஆரோக்கியத்தை தொடர்ந்து பெற முடியும் வியாதிஸ்தன் உடம்பு சரியில்லை மருந்து மாத்திரை சாப்பிட்றவன் அவனெல்லாம் இந்த காலவேளையில் குளிக்காததுனாலே இந்த வியாதியானது பீடிக்கிறது அப்படி வியாதியினாலே படுத்துட்டு இருப்பவனும் கூட இந்த மாகஸனானத்தை கட்டாயம் செய்யணும்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அசக்தஸ்ய அதனாட்ய ஸ்வேச்சா சர்வற்ற கத்தே அவசியமேவ கர்த்தவியம் மாகஸ்நானம் இது ஸ்ருதி அதாவது தினமும் காலவேளையில் எழுந்து குளிக்கணும் அது ஒரு முக்கியமான தர்மம் தினமும் ஒரு ரூபாயாவது தானம் பண்ணணும் தானம் பண்ணாமல் ஒரு நாளும் நமக்கு போகக்கூடாது அது ஒரு முக்கியமான தர்மம் தினமும் கொஞ்ச நேரமாவது தர்மத்தை பேசணும் தர்மத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் இது முக்கியமான தர்மங்கள் இதெல்லாம் அனைவருக்கும் உண்டு அதில் குறைபாடுகள் இருக்கப்படாது ஆனால் நம்மளாலே சுதந்திரமாக நாமே ஒரு தானம் செய்யக்கூடிய நிலையில் இல்லை அப்படின்னு இருப்பவர்கள் கூட இந்த மாக மாசத்தில் கட்டாயம் மிகவும் முயற்சி செய்தாவது செய்யணும்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அவன் அவனால் நிறையா தானம் செய்ய முடியலன்னா என்ன முடிகிறதோ அதை செய்யலாம் குளிக்க முடியலன்னா கவுன ஸ்நானம்னு நிறைய சொல்லியிருக்கு தண்ணீரை எடுத்து மேலே விட்டுண்டு குளிக்க முடியல அப்படின்னா விபூதி இட்டுக்கிறது அதற்கு ஆக்னேய ஸ்நானம்னு பெயர் அதுவும் இல்லைன்னா ஆபோஹிஷ்டா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி மேலே ஜலத்தை தெளிச்சுக்கிறது அப்படியே ஸ்நானம் பண்ணுறது இப்படி பல விதங்கள் சொல்லியிருக்கார் அப்படியெல்லாம் செய்பவனாக இருந்தாலும் இந்த மாக மாதத்தில் கட்டாயம் மேலே ஜலத்தை விட்டுண்டு தான் ஸ்நானம் செய்யணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படி இந்த மாக மாதத்தில் ஸ்நானங்கிறது ரொம்ப முக்கியம் திலஸ்நாயி திலோத்வர்த்தி திலஹோமி திலோதகி திலதா திலபோக்தா சட்திலோ நாவசீதீ அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதாவது தானே செய்து கொள்ளக்கூடிய காரியங்கள் சிலது தன்னால் செய்ய முடியலைன்னா இன்னொருத்தர் செய்து வைக்கலாம் நம்மளால் குளிக்க முடியலன்னா இன்னொருத்தரை நம்மளை உட்காத்த வச்சு மேலே ஜலத்தை விட்டு தேய்ச்சி குளிப்பாட்டி விடலாம் நம்மால் வஸ்திரம் கட்டி கொள்ள முடியலைன்னா இன்னொருத்தரை துணி கொண்டு வஸ்திரத்தை கட்டிவிட சொல்லி செய்யலாம் ஆனால் எல்லை வைத்து கொண்டு செய்யக்கூடியதான காரியத்தை தானே செய்தால்தான் பலனுண்டு அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது திலசநாயி திலோத்வர்த்தி திலகோமி திலோதகி அதாவது திலசநாயினா எள்ளிலிருந்து எடுத்த எண்ணெய் தேய்ச்சி கொண்டு ஸ்நானம் பண்ணுறது இருக்க எண்ணெய் தேய்ச்சிக்கிறது தானே தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் திலஸ்நாயி திலோத்வர்த்தி உடம்பில் வறண்டு போகிறது உடம்பில் நீர் சத்து குறைஞ்சிருக்குன்னா ஊற போட்டும் எள்ளை அரைச்சி அப்படியே மேலே தடவிக்கிறது தடவிக்கொண்டால் உடம்பில் ஒரு பலஹீனம் போகும் பலம் ஏற்படும் உடம்பில் அந்த வறட்சியானது போகும் அப்படி எள்ளை தேய்ச்சிக்கிறவன் தானே தான் தேய்ச்சிக்கணும் திலகோமி எல்லை வச்சுண்டு ஹோமம் பண்ணக்கூடியதான இடங்களில் தானே தான் ஹோமம் செய்யணும் எல்லை வச்சுண்டு எள்ளுனாலே ஹோமம் பண்ணுற பொழுது இன்னொரு தரை நியமிக்கக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் அதுதான் சில சாந்தி பரிகார ஹோமங்களில் பார்த்தால் தெரியும் இப்போது ஷஷ்டி அப்தபூர்த்தின்னு நாம் செய்துக்கிறோம் அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கிறோமே அதில் திலகோமம்னு வரும் அந்த திலகோமம் யார் செய்யணும்னா யாருக்கு ஷஷ்டிப்த பூர்த்தியோ அவரே செய்துக்கணும் அப்படி எள்ளுனாலே ஹோமம் செய்கிறதுங்கிறத தானே தான் செய்துக்கணும் இன்னொரு வரை கூடாது திலோதகி அதே போல் எள்ளும் ஜலமுமாக பித்திருக்களை உத்தேசித்து தர்ப்பணம் செய்வது தானே தான் செய்யணும் தர்ப்பணத்திற்கு இன்னொரு நியமிக்க முடியாது திலதா திலதானம் பண்ணுறதுங்கிறதும் தானே செய்யணும் திலபோக்தாச்சா எள்ளு சாப்பிட்றது எள்ளுருண்டை அது போல் சாப்பிட்றது தானே தான் சாப்பிடணும் ஷக்திலோன் ஆபசிதத்தை இந்த ஆறையும் தானே யார் செய்துக்கிறானோ அவனுக்கு துக்கம் என்கிறதே வாழ்க்கையில் ஏற்படாது அவன் கஷ்டத்தை அடையமாட்டான் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அது இந்த மாக மாசத்தில் கட்டாயம் இந்த ஆரையும் செய்பவன் உயர்ந்த சுகத்தை அடையிறான் துக்கம் என்கிறது அவனுடைய வாழ்க்கையில் இருக்காது அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அப்படி பக்கத்தில் நதியோ குளங்களோ என்ன இருக்கோ அங்கே போய் நாம் கட்டாயம் இந்த மாகஸானத்தை மாதம் பூரா செய்யணும் மாதம் பூரா செய்ய முடியலன்னா மாதத்தில் முடிஞ்ச நாளில் செய்கிறது அது குறைஞ்ச பட்சம் ஒரு நாளாவது செய்யணும்னு சாஸ்திரம் சொல்கிறது அப்படி அந்த நதிக்கரைக்கு முதல்ல ஒரு ஸ்நானத்தை பண்ணிக்கணும் அதற்கு சுத்தியர்த்த ஸ்நானம்னு பேர் மடிக்காக ஒரு ஸ்நானம் செய்து கொண்டு பிறகு வெளியில் போய் ஸ்நானம் பண்ணணும் என்ன பக்கத்தில் இருக்கோ ஒன்றுமே இல்லைன்னா பின்னாடி உள்ள கிணத்துலையாவது குளிக்கணும் இந்த ஒரு நாளைக்காவது வெளியில் போய் ஸ்நானம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறது அப்படி சங்கல்பம் செய்து கொண்டு அதற்குன்னு மாகஸனான ஸ்லோகங்கள்னு இருக்குது அந்த ஸ்லோகங்களை சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணணும் குளிக்கணும் குளித்த பிறகு தினமும் செய்ய வேண்டியதான ஸ்நானாங்க தர்ப்பணம்னு இருக்கு அதாவது தினமும் செய்ய வேண்டியதான சங்கல்பத்தை சொல்லிண்டு பிறகு இந்த மாக ஸ்நான சங்கல்பத்தை சொல்லிக்கணும் தினமும் நாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிக்க வேண்டியதான ஸ்லோகங்களை சொல்லிண்ட பிறகு இந்த மாகஸ்நான ஸ்லோகங்களை சொல்லிக்கணும் அப்படி ஸ்நானம் பண்ணணும் அகமரிஷனம் என்கிற சூத்தம் சொல்லிண்டு ஸ்நானம் பண்ணணும் அப்படி குளித்து முடித்த பிறகு தினம் செய்ய வேண்டிய அந்த ஸ்நானாங்க தர்ப்பணங்களை செய்த பிறகு இதற்குன்னு அர்க்யம் இருக்குது மாக மாத ஸ்நானாங்க அர்கியம்னு இருக்குது அந்த அர்க்யத்தை விடணும் விட்டுட்டும் சூரியனை பார்த்து பிரார்த்திக்கிறது அப்படி பிரார்த்தனம் பண்ணி சூரியனிடமிருந்து ஆரோக்கியத்தை நாம் பெறணும் ஆரோக்கியம் பாஸ்கரா திச்சேதுன்னு சூரியனிடமிருந்துதான் நாம் ஆரோக்கியத்தை பெற முடியும் அப்படி அதை மனசில் வச்சுட்டு நாம் பிரார்த்தனை பண்ணணும் மகரிஷிகள் சொல்கிற பொழுது ஒரு விஷயத்தை ரிஷிகள் நமக்கு காண்பிக்கிறான்னு நாரத புராணம் சொல்கிறது சம்பிராப்தே மாகமாசே தூ தபஸ்வி க்ரோஷந்தி சர்வ வாரீனி சமுத்கச்சதி பாஸ்வதி அப்படி இந்த மாக மாசம் பிறந்தவுடனே அனைத்து ஜலங்களும் ஒன்றாக தி ஆறது அதாவது அனைத்து புண்ணிய நதிகளும் ஒன்றாக ஆறுது கங்கையில் போய் நாம் பார்த்தோமானால் யமுனை சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி அனைத்து ஜலமும் கங்கையில் இருக்குது அதே போல் காவேரியில கங்கை யமுனா சரஸ்வதி நர்மதா சிந்து அனைத்து ஜலங்களும் காவேரியிலையே இருக்கு அப்படி அனைத்து நதிகளும் ஒன்றாக ஆறுது அப்படிங்கிறதுனாலே தான் இந்த மாக மாதத்தில் நாம் எந்த ஒரு நதியில் ஸ்நானம் கூட அனைத்து புண்ணிய நதிகளிலும் ஸ்நானம் பண்ண பலன் கிடைக்கிறது அப்படின்னு ரிஷிகள் எல்லாமும் சொல்கிறான்னு நாரத புராணம் காண்பிக்கிறது அப்படி இந்த மாஹ ஸ்நானத்தில் எப்படி இந்த ஸ்லோகங்களை சொல்லி எப்படி தர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்